நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையில் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களை எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை போலாம் சிறுமலைன்னு ஒரு அழகான ஊருங்க அந்த ஊர்ல அலமேல அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு பையன் பையன் பேரு கோபால் அவங்களுக்கு மருமகளும் இருந்தாளா அவ பேரு காயத்ரி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 அதனால எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்க்குங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றான் இத கேட்ட கோபாலுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது இருந்தாலும் அம்மா கதில விழுந்துற போது நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படின்னு சொல்றானா உங்க அம்மா கதில விழுணுன்றதுக்காக தான் நான் இவ்ளோ வேகமா பேசுறேன் எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வரா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 சொல்லி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அண்ணன் டந்து ஒரு கால் வந்து வருது கோபாலுக்கு எடுத்து இந்த மாதிரி பேசறாப்புல இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மச்சா வந்து என்னமே சேத்து விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு வச்சிடற உடனே வந்துட்டு இவ இவளுக்கு வந்து யாருங்க போன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது உங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே இந்த அண்ணனா அடாடா அப்படியா என்ன சொன்னாரு எங்க அண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட கேக்குறாளா உடனே இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிருச்சான் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லதான் எல்லா வசதியோட சேர்ந்து ஒரு முதியோர் எல்லாம் இருக்கு அதனால அங்க கொண்டு போய் சேத்துரலாம் இந்த வாரம் கடைசியிலே போய் சேத்துரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றானா அப்பாடா என் தொல்லை எல்லாம் முடிஞ்சது இனிமே இப்ப இந்த வாரத்துல சீக்கிரம் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி தந்துடுறேன் கொண்டு போய் அவங்களை முதல்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றி பெருமிச்சு விடறலாம் கொஞ்ச நேரத்திலயே அடுத்தது திரும்ப கோபால் சொல்லலாம் அங்கதான் உங்க அம்மாவையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரே நாள் கொண்டு போய் சேர்த்துட்டு சொல்லி சொன்னாரு எவ்வளவு தௌசண்ட் வர்ட்ஸ் பல்பு எரிஞ்ச முகத்துல அப்படியே சோக குமரல் ஆரம்பிச்சிருச்சு அய்யோ தன்னோட அம்மாவை கொண்டு அங்க இல்லத்துல சேர்க்கிறாங்களேன்னு மனசு அப்படியே பத ஒரு நிமிஷம் அமைதி அப்புறம் கோபால் கேக்குறான் உங்க அம்மாவை கொண்டு போய் இல்லத்துல சேர்க்கணும் வாடி போயிடுச்சு எங்க அம்மாவும் சேர்க்கணும் சொன்னப்ப உன் மகத்துல எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேள்வியோட நிறுத்தினாராம் ஆம்னியர்களே வீட்டில் மாமியர்களையும் அம்மாவாக நினைத்துக் எல்லாமே சுகமாக இருக்கும் நன்றி வணக்கம்